ியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்றுடன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் உலக புகழ் பெற்ற கவிஞர்களில் பலர் கண் பார்வையற்றவர்கள் உலகின் மிக பழமையான நூலான ரிக் பேதத்தில் அருமையான கவிகளை பொழிந்தவர் தெற்கதமஸ் நீண்ட இருள் கண் ஏற்பட்ட காரணம் பெயர் இது கிரேகமொழி முதல் காவியத்தை இயற்றிய ஹோமரும் அந்தகரே ஆங்கில மொழியில் புகழ்பெற்ற பாரடைஸ் லாஸ்ட் காவியத்தை உருவாக்கிய மில்டன் கண் பார்வை இழந்தவரே தமிழ் கூறின் நல்லுலகில் அந்தகவிவா முதலியார் இரட்டை புலவரில் ஒருவர் இப்படி பலர் அந்தகர்களே கிருஷ்ண பக்தர் சூர்தாசும் அந்தகரே கண்ணில்லே ஆனால் புகழ் கொடி கட்டி பறந்தனர் மில்டன் குருட்டு கவிஞர் என்று அவருடைய இலக்கிய எதிரிகள் குறை கூறினார் மில்டன் அளித்த பதில் மிகவும் முருக்கமானது மில்டன் சொன்னார் உங்களுடைய குருட்டு தன்மையை விட என் குருட்டு எவ்வளவோ மேலானது எனக்கு கண்கள் மட்டுமே குருடு உங்களுக்கு எல்லா புலன்களும் அடியில் ஆழமாக சென்று உங்கள் மனதையும் குருடாக்கிவிட்டது இதனால் உருப்படியான விஷயங்களை உங்களால் காண முடியாது நான் ஒரு பொருளின் வர்ணத்தையும் உருவத்தையும் தான் காண முடியாது ஆனால் அவைகளின் உண்மை பொருளையும் நிலைத்த தன்மையையும் ஊடுருவி பார்க்க முடியும் அது கிடக்கட்டும் நான் பார்க்காத பொருட்கள் எவ்வளவு நான் வருத்தப்படாமல் பொறுக்கும் பொருட்கள் எவ்வளவு அப்படி வருத்தப்படாமல் பார்க்கக்கூடிய விட்டு போன பொருட்கள் குறைவேன் தீய மனிதர்களே என்னை பார்த்து கேலியா செய்கிறீர்கள் மனிதர் ஏற்படுத்தக்கூடிய காயங்களில் இருந்து இருக்கிறது சொல்ல நாங்கள் தீய வகைகளை பார்க்காததால் புனிதர்கள் ஆகிவிட்டோம் இது ஒரு நல்ல பாடமே நாமாதிகமான தீமைகளையும் செய்ய தீய செயல்களை செய்வோரையும் காண்கிறோம் அவர்களை காணாததும் அது பற்றி சிந்திக்காததும் அந்தகர்களை ரிஷி போல ஆக்கிவிடுகிறது ஆலிவர் கிராமல் என்பவர் முடியாட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய போது அவருக்கு ஆதரவாக அரசியல் கட்டுரைகளை எழுதுவதில் முனைப்பு காட்டினார் பின்னர் முடியாச்சிக்கு மீண்டும் ஏற்பட்டது இதற்குள் ஆகிவிட்டார் அவர் என்பதை மகள்களும் உதவினர் எழுதினர் ஐம்பத்தி ஐந்து வயதில் அது வெளிவந்தது சாத்தானை சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு தள்ளிய அது எப்படி ஆதாமையும் ஏபாலையும் மனதளவில் கெடுத்தது என்பதே சொர்க்க இழப்பு கதையின் சாரம் இது வெளியானவுடன் இவர் புகழ் உச்சானி கும்புக்கு ஏறியது நன்றி